அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் திருக்குறளில் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரமாகிய தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் ஆராய்ந்து அறிந்துள்ளோம் ஒரு தலைவன் செயலின் தன்மையையும் செய்பவனின் தன்மையையும் நன்கு ஆராய்ந்து செயலால் ஏற்படும் விளைவுகளையும் நன்கு ஆராய்ந்து அறிந்து தகுதியுள்ளவரிடம் செயலை ஒப்படைத்து அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்பது இந்த அதிகாரத்தில் நன்கு நமக்கு புரிந்து வண்ணம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் குரல் ஒன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியின் நல்ல தன்மையையும் தீய தன்மையையும் ஆராய்ந்து அறிந்து நலம் தருவனவற்றையே செய்ய விரும்பும் இயல்புடையவனை அரசன் அல்லது தலைவன் செயலுக்கு துணையாக தொடர்ந்து வைத்து கொள்ள விரும்புவான் விரும்ப வேண்டும் இரண்டாவது குரட்பார் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை பொருள் வரும் வழிமுறைகளை விரிவாக்கி அப்பொருளால் செல்வங்களை வளர்த்து வரவிலும் வளர்ச்சியிலும் தோன்றும் இடையூறுகளை இடைவிடாது பொறுப்புணர்ச்சியுடன் ஆராய்ந்து நீக்கும் ஆற்றல் உடையவனாய் செயல்புரிய வேண்டும் குரல் மூன்று அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு தலைவனிடத்தில் அன்பு அறிவுடன் செயல்புரியும் தன்மை உறுதியான மனம் பொருளாசை இன்மை இந்த நான்கு பண்புகளையும் நன்கு உடையவனையே தேர்ந்தெடுக்க வேண்டும் குரட்பாக்கள் ஒன்று இரண்டு மூன்று எத்தகையவரிடம் செயல்பொறுப்புகளை வழங்கி வழிகாட்டலாம் என்பதை உணர்த்தியது குரல் நான்கு எனைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் அனைத்து வழிமுறைகளால் ஆராய்ந்து அறிந்து தெளிந்து பொறுப்புகளை வழங்கினாலும்கூட செயல் புரிகின்ற பொழுது மாறிவிடுகின்ற மனிதர் பலர் இருக்கிறார்கள் இத்தகையவர்களை தவிர்க்க வேண்டும் என்பது கருத்து ஐந்தாவது குரட்பா அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவற்பாற்றென்று செயலை செய்யும் வழிமுறைகளை அறிந்து பொறுமையாக செயல்புரியாதவனைத் தவிர மற்றவனை சிறந்தவன் என்று நம்மிடம் அன்புடையவன் என்று கருதி செயல்புரிய தூண்டக்கூடாது அறிவும் ஆற்றலும் உடையவனிடமே செயலை ஒப்படைக்க வேண்டும் என்பது கருத்து ஆறாவது குரல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செயல் புரிபவனின் இலக்கணத்தை ஆராய்ந்து செய்யப்படுகின்ற செயலின் இயல்பை ஆராய்ந்து செயல்புரிபவனையும் செயலையும் தகுந்த நேரத்துடன் இணைத்துப் பொருந்தும்படி அறிந்து செயல்புரிபவனை செயலாற்ற செய்ய வேண்டும் குரல் ஏழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண் விடல் இச்செயலை இக்கருவியால் அல்லது இந்த சாதனத்தால் இன்னார் செய்ய இயலும் என்று ஆராய்ந்து மூன்றும் சரியாக அமையும் இடத்து அந்த செயலை அத்தகையவனிடம் ஒப்படைக்க வேண்டும் எட்டாவது குரல் வினைக்குரிமை நாடிய பின்றி அவனை அதற்குரியனாக செயல் ஒருவனை செயலுக்கு தகுதியுடையவனாக ஆராய்ந்து தேர்ந்த பிறகு அவனை அச்செயல் புரிவதற்கு உரியவனாக தானே செய்தும் முடிக்கும் வல்லமை உடையவனாக மேம்படுத்த வேண்டும் உயரச் செய்ய வேண்டும் ஒன்பதாவது குரல் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு செயலில் இடைவிடாது முயல்கின்றவனுக்கு தன்னிடம் நெருங்கிய தொடர்பை பிறரது பொறாமை மிகுந்த கருத்துகளை கேட்பதனால் தவறாக கருதுபவனை விட்டு செல்வம் நீங்கிவிடும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நான்கு குரட்பாக்களிலும் செயலுக்கு உரியவனை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பது கூறப்பட்டது பத்தாவது குரல் நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு செயல் மாறுபடாமல் இருந்தால் உலக மக்கள் மாறுபட மாட்டார்கள் ஆகவே அரசன் அல்லது தலைவன் தினமும் செயல் புரிகின்றவனையும் அவனது செயலையும் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதன் வாயிலாக தலைவனுடைய முக்கிய பொறுப்பு நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்த கருத்துக்களை சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம் ஒன்று நன்மை தீமைகளை பகுத்துணர்ந்து நன்மையை விரும்புகின்ற தன்மையை உடையவனையே தலைவன் செயலுக்காக நாடிக் கொள்ள வேண்டும் இரண்டு வருவாயைப் பெருக்கி வளம்பரச் செய்பவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்று அன்பு அறிவு துணிவு அவாவின்மை ஆகிய நான்கு பண்புகளும் உடையவனை தலைவன் நன்றாக நம்பலாம் நான்கு பல வகையாக ஆராய்ந்து தெளிந்தாலும் செயல் புரியும் போது மனம் திரியும் மாந்தர் பலர் இந்த உலகத்தில் உண்டு பல வகையாக ஆராய்ந்து தெளிந்தாலும் செயல் புரியும் போது மனம் மாறுகின்ற மனிதர்கள் பலர் இந்த உலகத்தில் உண்டு ஐந்து உரிமை கருதி அறிவும் ஆற்றலும் இல்லாதவனை செயலில் ஈடுபடுத்தக்கூடாது அதாவது தனக்கு வேண்டியவன் என்று கருதி தகுதி இல்லாதவனை செயலில் ஈடுபடுத்தக்கூடாது ஆறு செயலின் தன்மையையும் காலத்தையும் கருத்தில் கொண்டு ஒருவனை செயலில் ஈடுபடுத்த வேண்டும் ஏழு ஏற்றுக்கொண்ட செயலை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனிடமே ஒப்படைக்க வேண்டும் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் ஒருவனை தேர்ந்தெடுத்த பிறகு அவனை செயலுக்கு உரிமையாளனாக பொறுப்புடையவனாக ஆக்கிவிட வேண்டும் ஒன்பது நன்றாக செயல் புரிபவனை சந்தேகப்பட்டு இகழ்ந்து பேசுகின்றவன் செல்வத்தை இழந்து சிறுமை அடைந்து விடுவான் பத்து வினை செய்பவர் மாறுபடாமல் இருந்தால் உலகமும் அதாவது மக்களும் மாறுபடாமல் இருப்பார்கள் செயல் புரிபவர் மாறாமல் முறையாக செயல் உலகத்தில் உள்ள மக்களும் மனம் மாறாமல் இருப்பார்கள் எனவே தலைவன்